வணக்கம் தினமர்துளிக்காக உங்களால் மேலும் பிளாக் ஹெட்ஸ் மற்றும் குழைத்து முகத்தில் ஸ்கிரப் செய்து நன்றாக தீர்த்து சிறிது ஊற வைத்து பழகி வரவும் இப்படி செய்து வந்தால் வாரம் இருமுறை செய்தால் போதும் நம் முகம் மின்வெனுப்பாக இருக்கும் பிளாகட் மற்றும் டெட் செல்கள் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவரை மீண்டும் சந்திப்போம்